அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல்நலம் என்கின்ற தலைப்பின் கீழ் தெரிந்து செயல்வகை வலியறிதல் காலம் அறிதல் ஆகிய அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்துள்ளோம் நடைமுறை வாழ்வில் ஒரு செயலை செய்யும் போது பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்வார்கள் எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்பதும் மிக முக்கியம் பகைவரை வெல்லுவதற்கேற்ற இடத்தை அறிந்து செயலை மேற்கொள்ளுதலே இடநறிதல் எனப்படும் சரியான வலிமையும் சரியான காலமும் அமைந்தாலும் வெற்றி பெறுவதற்கு இடத்தை தேர்ந்தெடுத்தலும் அவசியமானதாகும் எனவே வலியறிதல் காலமறிதல் பற்றி முன் அதிகாரங்களில் உபதேசித்த திருவள்ளுவர் அதன் வரிசையில் இப்பொழுது இடனறிதலை கூறி அருளுகிறார் வெற்றிக்கு சாதகமான இடத்தை அறிந்து வினையை மேற்கொள்ளுதல் இடனறிதல் ஆகும் போதிய வலியும் நல்ல காலமும் இருந்த போதிலும் வெற்றிக்குரிய இடமும் மிக முக்கியமாகும் இனி இவ் அதிகாரத்தின் முதல் குரட்பாவை படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது எதிரியை தாக்குவதற்கான இடத்தை முழுமையும் தெரிந்து கொள்ளும் வரை எந்த செயலையும் ஆரம்பிக்காதே மேலும் எதிரியின் ஆற்றலை எளிமையாகவும் எண்ணாதே எவ்வினையும் தொடங்கற்க முற்றும் எள்ளற்க என்று நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றிக்கான இடத்தை நன்கு தெரிந்த பின்னர்தான் செயலை மேற்கொள்ள வேண்டும் செயலை வெற்றிகரமாக முடிக்கத்தகுந்த இடமும் தேவையாகும் பகை வெற்றி பெறுவதற்குரிய இடம் காணும் வரை இகழாது காத்திருந்து வெற்றி பெறுவதே இன்றியமையாததாகும் முற்றும் இடம் வினை இனிது முடிதற்கு ஏற்ற இடம் முற்றும் என்பது வினை எச்சமாகும் முற்றும் இடங்கண்டபின் அல்லது எவ்வினையும் தொடங்கற்க எள்ளற்க என்றும் பிரித்தறியலாம் சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கும் வரையில் செயலால் மட்டுமல்ல சொல்லாலும்கூட தன்னுடைய வினையை செயலை ஒருவன் வெளிப்படுத்தலாகாது என்பது குறிப்பு இனி பதவுரை பார்ப்போம் முற்றும் பகைவரை வெல்லுவதற்கு நன்கு சரியான இடம் ஓரிடத்தை கண்ட பின் பார்த்து முடிவு செய்த பிறகு அல்லாமல் எவ்வினையும் எந்த செயலையும் தொடங்கற்க தொடங்க வேண்டாம் எள்ளற்க இகழவும் வேண்டாம் பகைவரை வெல்லுவதற்கு நன்கு சரியான ஓர் இடத்தை பார்த்து முடிவு செய்த பிறகு அல்லாமல் எந்த செயலையும் தொடங்க பகைவரை இகழவும் வேண்டாம் என்பது இக்குரட்பாவின் பொருள் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்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 வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநிலம்